வணக்கம் ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஹிமாச்சல பிரதேசத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் கல்ராஜ் மிஸ்ரா என்பவர் ஆவார் இரண்டு ஜூலை பனிரெண்டு அன்று நீர் சேமிப்பு தினத்தை அனுசரித்த மாநிலம் மேற்கு வங்காளம் மூன்று உலக வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிதி அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் அஞ்சலா காந்த் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று வேளாண் வணிக இங்கு பேஷன் மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு உலக யானைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் விண்வெளிக்கான அதாவது விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழுவை நிறுவியவர் யார் மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்